the year விவேக விவேகும் அபியாசிகளும் அனுமதிகளும் ஜீவன் புத்தர்களும் விதாகி அடைந்துள்ள ஞானிகளும் கூடி இங்கு வந்து இந்த நான்காவது மாநா நான்காவது கைவங்கிய மாநில மாநாட்டை திரைப்படம் நடத்த வந்ததற்கு எங்களுக்கு பிற பெரு பெரு மகிழ்ச்சியோடு உங்களையெல்லாம் உங்களுடைய திரு பாரம்பு கைவெல்லிய நவநீத மாநில பெருமன்றத்தின் சார்பாகவும் ஓடிவாளையம் தலைமை தத்துவ விஞ்ஞான சபை சார்பாகவும் உங்களையெல்லாம் வருக வருக வென்று வரவேற்கிறேன் இங்கே கைவெளிய மாநில நான்காவது மாநில மாநாடு கூடியுள்ள எதற்காக கூட்டிவிட்டோம் என்ற ஒரு கேள்வி இந்த மாநாட்டில் என்ன நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் எல்லா மாநாடும் மாநாடு தான் கைவெளி மாநாட்டில் தனி அலுவலகம் இருக்குதா அது தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆழ்ர்களும் இங்குள்ள ஆன்பர்களும் சான்றர்களும் உங்களுடைய சந்தேகங்களை நிகழ்ச்சி செய்வாங்க அகம் பிரம்மாஷ்டமி இது ஆதிவேத நீதிக்க தேகமானது நான் தேயும் பிராணமும் நான் அல்ல யோகமாம் துன்னு சொல்லிடுவான் நான் இப்போ தேகமும் நானல்ல அந்த மூக்கோழியை வஞ்சிட்டு இருக்கிற பிராணமும் அந்த கரணமும் நான் நான் வந்து சுத்த அத்வைத சிவோகம் என்ற ஒரு கை அதே மாதிரி பஞ்சகோஷம் பஞ்சபூதமும் நானல்ல பஞ்ச கோஷமும் நானல்ல இப்படி நானல்ல நானல்ல நான் சச்சிதானந்த சிவோகம் சச்சிதானந்த பரமே நான் என்ற ஒரு வழி பார்த்து எழுதிக்கிறேன் அப்போ நமக்கு என்ன மனுக்குள் வருதுன்னா நாம நமக்கு கண்ணுக்கு தெரியுது தேகம் தெரியுது அதாவது மூட்டு காற்று வர்றது தெரியுது உணர்வு இருக்கிறது தெரியுது ஆனால் சச்சிதானந்தம் என்ற பிரம்மம் நம்முடைய நமக்குள்ளேயே இருக்குது என்று சொல்கிறார்களே பெரிய ஞானிகளும் எழுதி அந்த எழுதி பொய்யா அது எப்படி தெரிஞ்சுகிறது அப்படிங்கிற உணர்வோடு இங்கே அனைவரும் கூறியுள்ளவர் அப்படிப்பட்ட அந்த உணர்வான கேள்விக்கு ஆன்பவர்களும் சான்பவர்களும் உங்களுக்கு விடையளிப்பார்கள் விடையளிக்க வந்துள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய மாநாட்டுக்கு வருகை தந்த அனைவருக்கும் இரண்டாவது ஆக எங்களுடைய திருப்பரங்களை வணக்கி வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் அந்த பெற்றவம் எண்ணில்லாத ஞானிகளையும் யோகிகளையும் மகான்களையும் சித்தபெருமக்களையும் கொத்திருப்பதே மிகப்பெரிய ஒரு பெருமை அப்படி அளவில்லாத ஞானிகள் இந்த பூமியிலே தோன்றி இந்த பாரதத்தை பொறுமைப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த வரிசையிலே வேத வியாசுரே நமக்கு முதல் துவக்கமாக இருந்து வேதங்களை வகுத்து தொகுத்து பிரித்து என்னென்ன வழிகளை எல்லாம் எந்தெந்த நிலைகளிலெல்லாம் உணர்த்த வேண்டுமோ அந்த நிலைகளில் எல்லாம் உணர்த்தி இருக்கின்றார்கள் அவரை நாம் நெஞ்சார நாம் பணிந்து வாழ்த்தி வணங்கி அந்த வழியிலே ஜெகத்குரு ஆதிசங்கர ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஒரு புத்துணர்ச்சியை கர்மக வழிபாடுகளை நமக்கு நிலைநிறுத்தி சென்றுள்ளார் பாத யாத்திரையாகவே சென்றுள்ள கண்டனம் செய்து உருளைப்படுத்திய பெருமை ஆதிசங்கரைய சாதி அவர் அதோடு மட்டுமல்ல நான்கு நிறுவிள்ளார் அந்த ஞான திருமடங்களிலே அண்மையில் உள்ள மாநிலத்திலே இருந்து வளர்ச்சி நமக்கு வழிகாட்டும் சென்றாண்டும் கூட உள்ளாட்சி அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஆகையினாலே அந்த வழியிலே வித்யாரிய பட்டத்துக்கு வருகிற காலம் மீண்டும் நம்முடைய தர்மம் மீண்டும் நிலைபெறுவதற்கு ஒரு பெரிய களனமாக அமைந்தது அவர்கள் காலத்தில் என்னென்ன நம்முடைய நூல்கள் எல்லாம் இருக்கிறதோ அவைகளினுடைய சாரங்களை எல்லாம் நம் திரட்டி பஞ்சதசி என்கிற ஒரு நூலை தந்தும் அது அத்தியாயங்களிலே மிக சிறப்பாக மொழிபெயர்த்து செயல் வடிவமாக அமைத்த பெருமை நமது கோவிலூர் மரபையை சார்ந்ததாக அப்படிப்பட்ட முன்பு நன்னிலத்தில் அவதரித்த நன்னிலத்திலே இருந்த மக்கள் எல்லாம் சென்று நீங்கள் வருகிறப்படுவது நன்னிலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருப்பிரகாசனம் என்ற நாமம் தெரிவித்த ஒரு பாலகனை பார்த்து தாண்டவா பிரதி கடலை நீ தாண்டவா என்று அப்படி அழைத்த அந்த பெருமை அந்த மண்ணுக்கு இவர்கள் காலத்திலே எண்பத்தி ஐந்து ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு குருநாதர் எண்பத்தி ஐந்து முன்பு வைகாசி விசாகத்திற்கான அவர்கள் சமாதிகளை ஏற்றி எழுதினார்கள் அதே போல ஆண்டுகளுக்கு பிறகு அதே வைகாசி விசாகம் பௌர்ணமி தினம் என்று தாண்டவராய சுவாமிகளும் சமாதி அடைந்தார்கள் அதோடு மட்டுமல்ல இவர்கள் இருவருக்குமே சேவை செய்த ஒரு அமைய இப்படிப்பட்ட அந்த நாராயணபுரத்தில் பாடம் கேட்டவர் தான் தாண்டவராய சுவாமிகள் அவர்கள் வடமொழியில் இருக்கக்கூடிய நூல்களை கடினமாக இருக்கிறது நாம் எப்படி உரிந்து கொள்வது என்ற நிலையை உணர்ந்து தாய்மொழிய சாரங்களையும் பஞ்சசியாக வைத்து எட்டு பாடல்களைக் கொண்ட நான்கடி பாடல்களாக இருக்கிறது இந்த பாடல்களிலே பாயுறம் ஏழு தத்துவ விளக்கம் நூற்றி சந்தேகம் கழிதல் நூற்றி எண்பது இருபது செயல் வரைக்கும் அனுபவங்களை பற்றிய சொல்லக்கூடிய பாடல்களாக அமைந்திருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்க புரிந்து கொள்ளுகிற விதத்திலே அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி எக்காலத்துக்கும் அந்த நூல் எப்பவும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய நூல் மற்றைய வேதாந்த நூல்கள் எல்லாம் மிகவும் கடினமான நூல் நாவிலே நுழைவதற்கும் கூட சொல்லிலே வடித்து காட்டுவதற்கும் கூட சிரமம் அப்படிப்பட்ட கூட அந்த கைவல்லிய நிலையத்தில் அவர்கள் உழைப்பு அனுபவம் அந்த அனுபவத்தினுடைய நிலை ஜீவன் என்பதை கடைசியில் காட்டியிருக்கின்றனர் அந்த கைவிலிய ரவநீதத்தை இந்த தமிழகம் மட்டுமல்ல நம்முடைய இந்தியா மட்டுமல்ல உலகமெங்கிலும் பரவிடருக்கு கோவிலும் ஆண்டுகள் படகி நிற்க அந்த படத்திலே முறையாக நூல்கள் பாடம் பைத்திருக்கப்பட்டு அந்த பதினாறு நூல்களிலே மிக சிறந்த நூலாகி இந்த கைவலியத்திலே கற்றுக் கொடுத்தவர்கள் எல்லாம் ஜீவன் முக்கர்களாகி இந்த தமிழகம் எங்கும் பரவிடச் செய்தார்கள் அப்படி தமிழகம் எங்கும் பரவி நின்ற அந்த ஜீவன் ஞானிகள் தங்களோடு நின்று விடாமல் அந்தந்த பகுதிகளிலே இந்த ஞானத்தில் வளர்த்ததனுடைய நோக்கம் தான் அவருடைய லட்சியம் தான் அப்படிப்பட்ட கோவிலூர் மரபின் வழியாக இந்த பொள்ளாச்சி பகுதியில கோடிப்பட்டி அருணாசுரம் என்கின்ற ஆண்டுகளுக்கு முன்பு வந்து தங்கி இருந்து அந்த ஒரு முருகன் கட்டி வைத்து அந்த கோயிலிருந்து எங்கள் பகுதியில கிட்டத்தட்ட ஒரு எழுபது அன்பர்களுக்கு இந்த அத்வைத பாடத்தை பைத்திருத்திருக்கிறார்கள் அந்த அத்யத பாடத்தை பயந்தவர்களிலே திருத்தக்கத்தை அவர் பழனியப்ப கவுண்டர் திருமே கவுண்டர் பொன்னே கவுண்டர் வெங்கடசாமி செட்டியார் துறையூர் திருமலைசாமி செட்டியார் போன்றவர்கள் எல்லாம் மிக குறிப்பிடத்தக்கவர்கள் அவருடைய வாழ்க்கை ஜீவன் முக்தி நிலையிலேதான் இருந்தது அப்படியான ஜீவன் முக்தி நிலையிலே இருந்த திருமயதேசியருடைய முதல் நாள் முறையாக முறையாக பாடம் கற்றார் அதன் பிறகு பழனியிலே சென்று பாடங்களை கற்பித்தார் நித்யான வயதிலே அவர்கள் இந்த அத்வைத பாடத்தை முறையான பிரிவுடன் கற்றுக்கொண்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி எல்லாருக்கும் அதைக் கொடுக்க ஆரம்பித்தார் ஈர்க்கப்பட்ட மேகமானது போய் மீண்டும் நமக்கே கொடுப்பது போல இந்த ஞான அமுதத்தை அவர்கள் அன்பர்களுக்கு கோடிபாளையம் வரை வேட்டைக்காரன் தென்சங்கம்பாளையம் போன்ற பகுதிகளிலே அவர்கள் இந்த ஞானத்தை ஆதரவோடு வளர்த்து ஆண்டுகள் ஆயிரத்தி எழுபத்தி தொடங்கிய அந்த பணி தொடர்ந்து இன்றும் அவருடைய அருளாலே இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது இன்று நடைபெறுவதற்கு நமது அருத்தல் குறைக்க அவர்கள் அன்றைய காலம் தொடங்கி அவர் காலத்திலே மேலும் இந்த கைவியாவில் நூலில் ஒரு பதிப்பு செய்தார்கள் இரண்டாம் பதிப்பாக நூற்றாண்டு விழாவில் அது அருட்சப்பட்டு சிறப்பாக செய்திருக்கிறோம் அதுவும் எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பெருமை இந்த பெருமைக்கெல்லாம் மேலாக அஜித் சைதன்யா இவர்களை எல்லாம் நாம் அறிமுகப்படுத்த தேவையில்லை அவர்கள் கைவில்ிய நவநீத பெருமன்ற நாலாவது பெருமன்ற மாநில மாநாட்டை அறிமுகம் செய்திருக்கின்றார்கள் அதுவே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை ஆகையினாக இந்த மாநாட்டிற்கும் வருகின்ற தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பீடங்களுக்கும் மற்றும் கைவல்லிய மன்றங்களுக்கும் மற்றும் குருமார்களுக்கும் மாணாக்கர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி அடியேடமிருந்து விடைபெறுகிறேன் எல்லோருக்கும் வணக்கம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஆரூர் பெர் ஜோனி தமீ பெர் கருணை யாரோ பெர் ஜோனி கருணை அம் பெர் திருப்திஷ்யத்துடைய நம்முடைய கைவளிய நம்முடைய ஞான பெருமன்ற வெளியிட திருப்திஷ்யம் முழுவதும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அறிவு நிறைந்த அவசியமாக அறுநூறு விஷயத்துக்கு பின்னாடி வித்யாரண்யசாமிகளிடம் வேதாந்திர வித்யாரங்க சாமி சமஸ்கிருதத்தில் வேண்டும் அதனை கற்று தெளிவான தன்னையிலே எளிமையான தட்டையை செய்து வடிவமாக கூதவி செய்த பதிவாளங்களை உருவாக்கி அதில் ஒன்றையும் ஒன்று பண்ண முறைநிலை அதுவும் சுலோகவாத ஞானாஜீவாத கட்டளை என்கிற புதல் முறைநடை ஆனால் சுலோக வழிகளை அப்படி பதினஞ்ச மக்களும் செய்யும் இதனை தயாரித்து பாரம்பரியமாக பாடங்கள் சேவனம் செய்து வளர்த்து வருவது மலாலயும் அதன் பின்னர் ஒரு காலகட்டத்தில் மேல கெடுப்பட திருமணத்தினுடைய சிறந்த மாணாக்கர் காசிதானந்த பட்டியலிட்டு அப்படி ஒரு காலத்தில் நூத்தி ஒன்பது நூத்தி ஏழு மடங்கள் இருக்கிறது போல இன்னைக்கு ஆச்சரியப்படுத்தக்கூடியதாக இந்த கொழும்பு மனம் வேதாவதத்தை கற்க சிரவணம் செய்கின்ற அமைப்புக்களும் மேலே இருக்கிறது மகிழ்ச்சியான செய்தி ஏறக்கூடிய தமிழ் வேதாந்த மறுமலர்ச்சி காலம் என்றே நான் அடிக்கடி சொல்லுவதும் ஏனென்றால் எங்களுடைய எட்டாவது சாமி காலத்திற்கு அப்புறம் துரதீஷமாக வேதாந்த பாடங்களை நடத்துவதும் கேட்பதும் நின்று போய்விட்டது நாச்சிம சார் காலத்திலே ரெண்டாயிரத்துல அவர்கள் இந்த நூல்களை எல்லாம் வெளியிட்டு எளிமைப்படுத்தி மக்களுக்கு பரப்ப வேண்டும் என்கிற ஆர்வம் கொண்டு வெளியிட இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி மூணுல அவர்களுடைய எண்பதாவது வயது நிறைவு உள்ளவர்கள் கொள்கிற மாணாக்கர்ஷ்யர்கள் சோம சச்சிதானந்த சுவாமிகள் அவர்கள் வெளியில ஏன் நிறைந்த ஞானிகள் பெற்றுக்கொண்டார்கள் அதிலிருந்து தொடர்ந்து இப்பொழுது பாவர்கள் படிப்பது நடக்கும் இப்ப நாம் கடும் நாமும் அதை நடந்து இப்படி தொடர்ந்து அத்வைத வேதாந்தத்தை பரப்புகின்ற திருப்பணிகள் கொள்கிறோம் செய்து ஆனால் இன்றைக்கு கன்னியாகுமரியிலிருந்து திருவேலுடன் நான்கு மகாதிசைகளிலும் நூற்றுக்கணக்கான கைதிலும் வேதாந்தப்படுகிறது கடமை நீங்க வளர்கிறீங்க அதனால நாங்கள் உங்களுக்கு துணை தீர்த்தப்படலாம் இந்த அதிமன்றும் அடிகளாக எழுதியது வைராக்கியத்திலும் வைராக்கிய சமுதலம் என்பது இரண்டு நூல்கள் விருத்தாச்சலம் பொம்மார் படத்தை சார்ந்த குமாரதேவன் எழுதியது மகாராஜா பாடங்களும் எழுதியதை அவையும் வேதாந்த கல் குடியவையாக ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பாடத்திட்டத்திலே அது பாடம் இதுல வேடிக்கை பதினாலு பாடத்தையும் ஒரு கல்லூரி ஒரு பள்ளிகளை சிலபஸ் மேலே முதல்ல யானராஜர்ல அடுத்த கிங்காஜார்கள் மூணாவது சசிக்ன போலம் நாலாவது மங்கராஜா என்றும் அப்படி பதினாறு பாடத்தோடு எந்த பாடத்தை வரிசையாக நடத்துவது ஏன்ட்டால் முதல் தூணும் வேதாந்த கருத்துக்களை அறிமுகப்படுத்துவது அடுத்தது ஒன்று வயலாக்கியை உருவாக்க பயன்படுத்துவது அடுத்த அடுத்த ஆறு பாடங்களும் கற்ற வேதாந்த கருத்துக்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் மனதில் நிதி வித்தியாசம் செய்வதற்கு ஏற்ற இப்படி பன்னிரண்டு மனோகசாமி அறிவுறு சொன்னாங்க பஞ்சதர்சி பஞ்சதர்சியை எழுதியதே தமிழை எழுத வடமுறை நித்யாந்திய சுவாமிகள் தமிழ் எழுதுனது நித்யானந்த சுவாமிகளும் சுப்பையா சாமிகளும் வீர சுக்கையா சுவாமிகள் முதல் பத்தாம் தியாயத்தில் எழுதிய நித்யானந்த அவர் எங்களுடைய இரண்டாவது கூட்டம் அருணாச்சல சுவாமிகளுடைய சீடர் வீர சுப்பையா சுவாமிகள் புகழ் பெற்ற வீரசேங்க ஐந்தாவது கூட்டம் வீரத்வசாமியினுடைய சிஷியத்தின் பதினைஞ்சியாயத்தி போல செய்திகள் நல்ல கருத்து எல்லாம் திரட்டி ஒன்று சேர்த்து கருத்துக்களை முழுமையாக சேர்த்து அவற்றை மக்களுக்கு சென்றடைய என்பது எங்களுடைய மடாலயத்தினுடைய நோக்கம் அதனை வேதாந்த சபைகளும் தத்துவ சபைகளும் கைகளில் நடைந்த மன்றங்களும் கொண்டு செலுத்துகின்றன நடத்தி வருகின்றன கொண்டு செலுத்துகிறேன் எங்கள் மனாலயம் சார்பாக ஆசீர்வாதங்கள் வாழ்பவர்கள் அத்துடன் நன்றியும் கூட என்றால் இதை அடைந்து போயிடாமல் காப்பாற்றுவதற்கு ஒன்று இல்லையா இன்னைக்கு பரப்புவதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பது உண்மையிலேயே மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சி பெறும் செய்தி அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டு இதில் பின்னாடி பேசுகிறது முதல் வருஷம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் கையில் மாநாடு நடத்தணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு தெய்வத்தில் தியாகராஜனும் வெறுவெளி பாகராஜன் போன்றவர்கள் என்னை பற்றி கேட்டார்கள் அடுத்த நாள் என்ன வருவார்கள் என்னுடைய பேர் பேர் வருவாங்க கைகள் என்ன படிக்கக்கூடிய அமைப்புகள் நூறு அமைப்புகள் இருக்கின்றன அதுல இருந்து நிச்சயமாக நாங்க எதிர்பார்க்கிறது குறைஞ்சபட்சம் ஐம்பது மேல வந்த என்னால முடியாது அதனால ஐநூறு ஏற்பாடு காலையில் வந்து ஐநூறுக்கும் மேற்பட்டவர் அருமையான அமைப்பு அருமையான ஏற்பாடுகள் அருமையா இருந்துச்சு அதை பார்த்துட்டு மன சந்தோஷத்தை அந்த கையில் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டவர்களும் உரையாற்றியவர்களும் தெளிவாக பேசினார்கள் தெளிவாக கேட்டுக்கொண்டார்கள் அதுக்கப்புறம் அடுத்த மாநாட்டை எங்கே நடந்தது கலந்துரையாட அதில் அடுத்த மாநாடு உள்ளாட்சி நடந்தி தங்கநர் சாமி எல்லாம் சொன்னார்கள் அதுக்கிடையில் அடுத்த மாநாடு கோவில் படையை சொல்லி நடத்துவோம் ஏண்டா முதல் மாநாடு என்ன பாடிய நடந்தோம் சென்னை பக்கத்தில் ரெண்டாவது மாநாடு நாங்கள் நடத்துவோம் மூன்றாவது மாநாடு மிக முக்கியமாக அது செய்யவே வேண்டும் என ஆர்வத்தில் நன்னிலத்தில் இளவான நன்னில நாராயண தலைவர்களாக சமாதிக்கு பக்கத்தில் அனுஷ்டடம்மா அதில் சாமியார் ஒரு மோஷம் நடத்திட்டோம் அதோட பெரிய வெற்றி ஏன்னால் அதில் அந்த பக்கத்தில் இடம் கிடைக்கிறது கஷ்டம் ஒரு தொகதி சார் அந்த சின்ன கோயிலு அதுக்கு எந்த வருமானமும் அல்ல இருந்தாலும் இந்து சமய ஆரம்பத்தில் கட்டுப்பாடு அதில் வேறு எதையும் செய்ய முடியாத சொல்றது பக்கத்தில் இருந்த இடத்துல உதவியை திருப்பூசியில் நினைக்கிற அதற்கு உதவியில் பணம் கொள் படம் தேவைப்படுது உதவி வேண்டும் தலைவர் வாழ்த்துக்கள்வாய் வேதாந்த கருத்துக்களை பரப்புகின்ற அமைப்புகளும் கூட்டங்களும் மக்களவோ வெளியிருப்பது மனதிற்கு மிக்க மகிழ்ச்சி செல்கிறது ஊரடிகள் இரண்டாவது தொடங்கி வச்சு அதிர்ஷ்டம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஆசீர்வாக்க இந்த மாநாட்டில் அரங்கத்தில் அனைத்து வசதிகள் குறிப்பாக நடத்தி பார்த்துக்க தெரியும் மாநாடு நடத்துவதில் எத்தனை சிரமங்கள் இதனை அருமையாக மக்களுக்கு வாய்ப்பு அளித்தில தத்துவான கோவை மாவட்ட தலைமை தத்துவ சபையாக பாராட்டுகள் நல்லது எங்களுக்கு பேரறிக்கூடிய திருதான் அதனால் நாங்கள் உண்மையாகவே மகிழ்ச்சி வளர்ச்சி அடைகிறோம் இந்த கைவித நிதி மற்றவங்க எல்லாரும் பேசுகிறது நிறைய பேர் இருக்காங்க கைவித நம்ம சைவர்களுக்கு திருவாசனம் எப்படியும் திருமுறைகள் எப்படி அதே போல வேதாபதிகளுக்கு கைதில் நம்பியதால் அவ்வளவு முதன்மையான குரு என்னட்டால் அதற்கு ஒன்றும் தெரியாத அஞ்ஞானியான முழுமான் குருவை அடைத்து குருவினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அவருடைய உபதேசங்களை ஏற்று அதிலிருந்து ஐந்து தீர்வுகளையும் அகற்றிக் கொண்டு மயக்கனம் சந்தேகம் எல்லாத்தையும் விட்டு ஜீபுர்த்தனாகியாக இருந்தவர்கள் விருப்பத்தை கொண்டவன் எப்படி ஜீவன் மாற முடியும் அதாவது இது விஷயம் வேதாந்தம் பயணி நீங்கள் வாழ்கின்ற காலத்திலேயே அறிய முடியும் என்று சொல்லுகின்றம் எல்லாருக்கும் என்ன விருப்பம் சகலத்துக்கு நிவாரணம் பரமானந்தம் எல்லா கஷ்டமும் எல்லா துயரங்களும் நீங்க வேண்டும் எல்லா துயரங்களிலும் இருக்க வேண்டும் இடையராதம் இங்காத இன்பம் அமைதியும் வாழ்க்கை அதை அடைந்து கைவேறி வேதாந்தையும் கொண்டிருப்பதாரு அதுவும் செம்மையான வழியை காட்டுகிறது அப்படிப்பட்ட நூலை எல்லாரும் தொடர்ந்து தாக நலமடைந்த நிறை தற்பொழுது சரவண பண்ணி கவானி எல்லாம் வழிபடுகிறவளாகியப்பெருமானின் செல்மரின் திருவடிகளையும் குடும்ப சன்னிதானங்களின் துணார் நோடிகளையும் நீல இணைந்து வணங்கி கைவெல்லிய நமனித நான்காவது மாநில மாநாடானதும் கொம்பு நாட்டிலே பொள்ளாச்சி பகுதியில் இன்று தொடங்கி இருக்கின்றது இந்த இனிய விழாவிற்கு ஒரு எழுந்தருளி வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்திருக்கின்ற பாராட்டுதலுக்குரிய கோவிலுகாதினம் குருமகா சந்திதான அவர்களை அருணோரை வழங்கியிருக்கின்றேன் பாராட்டுதலுக்கும் கழுதுகை நட்புக்கு உரிய பேரூகாதீனம் இடைய மற்றும் தகத்தில் அடிகள் அவர்களை இந்த மாநாட்டினுடைய தொடக்க விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற பாலாட்டுக்குரிய உரநடிகளவர்களை மேடையிலே வந்திருக்கின்ற மடாதிபதிகளை தலைவியர்களே சான்றவர்களை இந்த விழாவை நெறிப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கின்ற அமைப்பாளர்களை கூடியிருக்கின்ற பெரியவர்களை தாய்மார்களே அனைவருக்கும் இடையே நல் வாழ்த்துக்களை வேதனில் நடைத்தொங்க உறுதி செய்வதுறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் வளர்ந்த அருள என்று சேக்கிடா பெருமான் பெரிய புராணத்திலே நம்முடைய நெறி வளர்வதற்குரிய அருள்வழிகளை எல்லாம் காட்டியிருக்கின்றார்கள் பார்வ நாடு பழம்பெரும் நாடு என்று சொல்வதற்கேற்ப இந்த உலகிற்கெல்லாம் வழிகாட்டினால் நம் நாடு மின்ஞானத்திலே மனிதன் மனிதனாக மனிதன் மாமனிதனாக மாமனிதன் உயர்ந்த நிலையை அடைவதற்குரிய நிலையை காட்டுகின்ற பெரும் நாடாக இருக்கின்றன இந்த மண்ணிலை தான் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு பகுதிகளிலேயே நாணயர்கள் எல்லாம் தோன்றி மனிதன் செல்ல வேண்டிய அறங்களையும் அறநெறிகளையெல்லாம் காட்டிய ஒரு சிறப்புக்குரியதாக இருக்கின்றன சித்தாந்தங்களையும் வேதாந்தங்களையும் புராணங்களையும் இதிகாசங்களையும் காலங்கள் தோறும் அந்தந்த பகுதிகளிலே நல்ல அருளாளர்கள்லாம் தோன்றி மனிதனுக்குரிய அறம்பொருள் இன்பம் வீடு என்கின்ற நாள் நிலைகளை காட்டுகின்ற அருளாளர்கள் எல்லாம் தோன்றிய நாடு இந்த நாடு நம் நாளில் அழைப்பதற்கே பார்த்தால் நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும் எத்தனையோ அருளாறுகள் எல்லாம் இந்த மண்ணிலே ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் தோன்றிக்கொண்டிருக்கின்றார்கள் தோன்றி எப்படி வாழ வேண்டும் என்கின்ற அறநறியை நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கின்றனர் மற்ற மதங்களுக்கும் நமக்கும் என்ன வேறுபாடு என்று சிந்திக்கின்ற பொழுதும் மற்றவர்களுக்கு ஒரு நூல்கள் தான் இருக்கும் அவளுக்குரிய புனித நூல் என்று சொல்கின்ற ஒரு குறிப்பிட்ட நூல்களை சொல்லி அது உரியதாக இருக்கின்றது என்று சொல்லிக் கொண்டிருப்பார் ஆனால் நம்மளது அப்படியில்லை காலங்கள் தோறும் பல அருளாளர்கள் தோன்றி மனிதன் எந்த நிலையிலே செல்ல வேண்டும் என்கின்ற அறத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற நூல்கள் அவ்வப்பொழுது நம்முடைய சமயத்திலே தோன்றிக்கொண்டிருப்பதை பார்க்கின்றான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்துக்கொண்டால் இலக்கணத்திற்கென்று தொல்காப்பியல் தொல்காப்பியத்தை படைத்து நமக்கு இலக்கண நியை கொடுத்தார் இதிகாசங்களாக இருக்கின்ற பொழுது மகாபாரதமும் இராமாயணமும் நமக்கு தோன்றியது அதுபோல் இங்கு பார்த்தால் நமக்கு உலகத்திற்கெல்லாம் பொதுமறையாக இருக்கின்ற அறம்பர் இன்பத்திற்கு பொதுமறையாக தெய்வப்பலவராக விற்றிருந்தது வள்ளுவப் பெருமான் கொடுத்ததாக நமக்கு திருக்குறளாக இருக்கின்ற காலத்திற்கேற்ப எல்லா சமய நெறிகளுக்கும் எல்லாருடைய கருத்துக்களையும் உள்வாங்கி ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நூலெறியங்கள் தான் நமக்கு பொதுமறையாக இருக்கின்ற திருக்குறளாக இருக்கின்றன கடவுள் வாழ்த்திலே இருந்து வான் சிறப்பிலே இருந்து இந்த உலகையின் வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் நாம் அமைத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையை நம் காட்டுகின்றது மற்றொற்ற நிலையிலே இருந்து நாம் எல்லாம் விட்டு விட்டு உயர்ந்ததாக இருக்கின்ற தத்துவமாக இருக்கின்ற இறைவனை சரணாகுதி அடைய வேண்டும் என்கிற அருமையான கருத்துச் சொல்லுகின்றது பற்றுகே பற்ற பற்ற விடற்கு என்று சொல்லுகின்றன நிலையாமையாக இருக்கின்றது நிலையாமையாகி இருக்கின்றதையெல்லாம் விட்டு விட்டு ஒன்று இறைவனுடைய திருவடியை அல்லது குருவனுடைய திருவடியை பற்றி அந்த வழியிலே நிற்க வேண்டும் என்று நமக்கு அற கருத்து சொல்லுகின்றன துலகத்திலே என்று தோண்டிக் கொண்டிருக்கின்ற இத்தனை துன்பங்களுக்கும் எது காரணம் என்றால் வாழ்க்கை நிலையானது என்கின்ற ஒரு தவறான புரிதல் இதை இதை நாம் கொடுக்க வேண்டிய நேரத்திலே கொடுக்க வேண்டும் இப்பொழுதுதான் அழகாக சொன்னார் ஒரு காலத்திலே நூற்றுக்கும் மேற்பட்ட நம்முடைய திருமணங்கள் எல்லாம் வருந்து அங்காங்க இருந்து நம்முடைய நூல்களை எல்லாம் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தது அங்கெல்லாம் மக்கள் கூடியிருந்து அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள் காலப்போக்கில் மறைந்தது மீண்டும் இது புத்துயிர் பெற்றிருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார் இந்த உலகத்தை நாம் சொல்லுகின்ற பொழுது சைக்கிளோம் என்று சொல்லுவார் ஒரு சுற்று சுற்றி விட்டு மீண்டும் அந்த இடத்திற்கே வருவது தான் அந்த சைக்கிளினுடைய சுழற்சி என்று சொல்லுவார் அதுபொழுது உலகத்திலேயும் இப்பொழுதுதான் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து இப்போ நாம் நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்திக் கொண்டிருக்கின்ற தேவையில்லாத கல்வி இது மனிதனை நன்மதிப்படுத்தாது என்பதை இப்பொழுது எல்லாரும் படிக்கணும் வேலைக்கு போகணும் பொருள் தேட வேண்டும் என்கின்ற தவறான எண்ணங்கள் ஒரு காலத்தில் தூந்து விட்டோம் இப்பொழுது ஆகிவிட்டது அதை எல்லாம் படித்து வேலைக்கு சென்று ஓய்வு பெற்றவர்கள் இதையெல்லாம் நமக்கு வாழ்க்கைக்கு எந்த விதத்திலேயும் பயன்படவில்லை நாம் கற்றுக்கொடுத்த நம்முடைய குழந்தைகளும் அந்த வழியிலே இருந்து தவறி என்று எங்கோ சென்று கொண்டிருக்கின்றார்கள் எப்படி மீண்டும் நல்ல கல்வியை கொடுக்கலாம் என்கின்ற எண்ணங்கள் இப்பொழுது தோன்றியிருக்கின்றோம் ஒரு மாற்றத்தை நாம் தொடங்க வேண்டும் மாற்றத்திற்கான தொடக்கம் என்று சொல்வார் மாற்றத்திற்கான தொடக்கம் இங்கே இருந்து தொடங்க வேண்டும் என்றால் மீண்டும் இதுபோல அமைப்புகள் என்று தொடங்கி இந்த கல்வியை நாம் கற்றுக்கொண்டு இருக்கின்ற நிலைக்கு மாறி கற்றுக்கொண்டிருக்கின்ற நாம் என்ன செய்ய வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு இது எப்படி கொண்டு செல்லவு இன்றைய கல்வி முறை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்று இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு அழகான ஒரு கட்டுரையை விவேகானந்தருடைய கோட்பாட்டிலே இருந்து சுட்டிக்காட்டியிருந்தார் ஒரு நூலிலே ஒரு பத்திரிகையை அழை நாளிதழிலே சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த கல்வி என்பது இந்த மாணவனை இந்த மக்களை தவறான பாதையிலே அழைத்துச் செல்கின்றனர் வெறும் பொருளுக்கான கல்வியாக இருக்கின்றது ஒரு மாணவனை நன்னறியிலே அறநறியிலே அழைத்துச் செல்கின்ற கல்வியாக இல்லை என்கின்ற பாடங்கள் தான் இருக்கின்றன பள்ளிக்கூடத்திற்கு செல்கின்ற மாணவன் முதலில் எதை கற்றுக்கொள்கின்றார் அப்பனை தவறாக சுட்டி காட்டுகின்ற மாணவனாக கல்வியை கற்றுக் கொள்கின்றார் அப்பன் ஒரு முட்டாள என்பதை கற்றுக்கொள்கின்றான் ஆசிரியர் தவறான ஆசிரியராக இருக்கின்றார் என்பதை கற்றுக்கொள்கின்றார் உலகம் முழுவதும் மூலியாக இருக்கின்றது உலகம் முழுவதும் ஏமாற்றுகின்றன என்பதை கற்றுக்கொள்கின்றார் ஆக விதந்த உலகத்தில் பார்த்தாலும் அறநறிகள் இல்லாமல் இங்கு பார்த்தாலும் வன்முறையாக இருக்கின்றன நம்முடைய அருளாறுதான் சுட்டி காட்டிய இந்த அறநறியை அறக்கல்வியை கற்றுக் குழந்தைகளுக்கு அடிப்படையிலேயே நாம் சொல்லிக் கொடுத்திருந்தால் இன்று உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்றேன் இவ்வளவு துன்பமும் ஏற்பட்டிருக்கார் ஆகவே நம்முடைய தத்துவங்கள் மனிதன் நன்னறியிலே ஒழுக்கரிலே செல்வதற்குத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் அழகாக வள்ளுவெருமானுடைய முதல் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது கற்று அறிந்த நல்லவர்கள் பெரியவர்கள் காட்டுகின்ற அறவழியிலே அவர்களுடைய திருவடியை வணங்கி அந்த நெறியிலே நிற்க நமக்கு காட்டுகின்றனர் கற்றதனால் ஆய வைரங்கள் வாழறிவு நற்றால் தொலா இணை என்று சொல்கின்றன கற்றதனுடைய நோக்கம் பெரியவர்களை வணங்குவது பெரியவர்கள் காட்டுகின்ற நல்வழியிலே செல்லுவது என்பதுதான் கற்றதனுடைய நோக்கமாக இருக்கும் இதுபோல நமக்கு அருளாளர்கள்லாம் அருளி இருக்கின்ற நூல் மனிதன் பண்பட்டவனாக ஒழுக்கு நின்று ஜீவகாண்மியம் என்று சொல்லுகின்ற நன்னறியிலே அவன் கடைப்பிடித்து வழியிலே செல்ல வேண்டும் என்பதை நமக்கு புகுட்டுவதாக இருக்கிறது ஆனால் நாம் ஏதோ நாம் கற்றுவிட்டோம் நமக்கு எல்லாம் தெரியும் என்கின்றே ஒரு அகம்பாபத்தோடு உண்மையான நிலையிலே எல்லாம் என்று தடுமாறி தடமாறி சென்று கொண்டிருக்கின்றேன் சூழ்நிலையிலே நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் செக்கிலார்பெருமான் சொல்லுவார் அழகாக சொல்லுவார் மண்ணினுடைய பயன் பல அருளாறுகள்லாம் தோன்றியிருக்கின்றார் அதுதான் நம் மண்ணினுடைய சிறப்பு என்று சொல்வார் மற்ற நாடுகளுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு அவரது அவருடைய சிறப்பு எது என்றால் மேலைநாட்டினுடைய தத்துவம் உடம்பை பற்றியதாக இருக்கிறது நம்முடைய தத்துவம் ஆன்மாவை பற்றியது ஆன்மா இங்கே வந்தது இங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றது இங்கே இருந்து எங்கே சென்ற பற்றிய தத்துவத்தை நமக்கு நம்முடைய அருளாக விளக்கி இருக்கின்றார் பண்ணின் பயனால் நஞ்சசையும் பாலின் பயனால் வம்சமையும் கண்ணின் பயனாம் பெருவழையும் கருத்தின் பயனாம் எழுத்தஞ்சும் விண்ணின் பயணாம் கொடிமலையும் வேத பயணம் சைவமும் போல் மண்ணின் பயனாம் அப்பதியின் வளத்தின் பெருமை வரம்பளை பயணம் அப்பதியின் வளத்தின் பெருமை வரம்பளைத்தோம் அளவில்லாத சிறப்புக்குரியதாக இந்த மண் திகழ்ந்து கொண்டிருக்கின்றன அதைத்தான் சாமியில் சொன்னார்கள் அப்படிப்பட்ட அருளாளர்கள் எல்லாம் வாழ்ந்த அந்த மண்ணை நாங்கள் தேடி கண்டுபிடித்து அவர்கள் வாழ்ந்த நடத்தை மீண்டும் ஒரு புதுப்பிக்கின்ற ஒரு பெரும்படியில் இருக்கின்ற சென்று கொண்டு செய்து ஒரு சிறப்புடையதாக இருக்கிறது இன்றைக்கெல்லாம் பார்க்கலாம் ஏதோ செய்தார்கள் என்பதற்காக மணிமண்டபங்களை எல்லாம் கட்டுகின்றார்கள் ஆனால் என்றுமே இந்த உலகத்தினுடைய எல்லாருடைய ஆன்மாவிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருளாறுகளை பதிவு செய்கின்ற பொழுது இந்த உலகம் நிலையானதாக வாழும் அவருடைய கருத்துக்கள் மூலமாக இந்த மக்கள் வழங்கல் வருவார் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்க வேண்டும் அதற்கான ஒரு பெரும் முயற்சியை இந்த நூற்றுக்கும் மேற்பட்ட அமைப்பினர்கள் சேர்ந்து நன்னலத்திலே ஸ்ரீமத் நாராயண்காண்டவராய சுவாமிகளுடைய பெருமையை உணர்த்துகின்ற வகையிலே அவருடைய நிலையத்தை என்று புதுப்பித்து கொண்டும் புதிய வகையிலே அமைத்து கொண்டிருப்பது அதை நினைவிட மட்டுமல்ல என்றும் உலக மக்கள் எல்லாம் வாழ்வாங்கு வாழ்வதற்குரிய அறக்கருத்துக்களை அவருடைய நூல்களை எல்லாம் கொண்டு செல்வதற்கான ஒரு முயற்சியாகத்தான் அது அந்த வகையில தொடர்ந்து நான்காவது ஆண்டாக இந்த மாநாடு இங்கு நடைபெற இருப்பது இருக்கின்றது சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்றது அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி சொல்வது போல இந்த கொடுத்து சிறப்பான முறையில் நடத்துவதற்கு துணையாக இருக்கின்ற அருட்சியல்வரையா குடும்பத்தாருக்கும் இங்கு வந்துதிலே கலந்து கொண்ட அத்தனை பெருமக்களும் எல்லாமல் இறைவனுடைய திருவிழா எல்லா வளங்களும் மற்றும் வாழ்வாங்குவா வாழ்த்தி நிறைவு செய்கின்றன திருக்கேலாயமரம் மைகண்டாகுவழி பேரூராதீனம் ஆதிகுருமரு சாந்தலிங்கப்பெருமானுடைய தன்னர்களாலும் உதகை ஆதீனம் ஆதிகுருமே ஏகாம்பர தேசியருடைய நண்பர்களாலும் கைலி குருமணி முதுமனைவர் சிறுவழிமகாசனிதானங்களுடைய பொன்னார்த்தி ஒருவர்களாலும் எல்லோரும் எல்லா நலங்கலம் பெற்று மையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து வருகின்றோம் மிகச்சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கைவெளிய நவீனீத நாலாவது மாநில மாநாடு சிறப்பான முறையிலே தொடங்கப்பட்டு நடைபெற்று நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நல்ல மாநாட்டுக்கு தலைமையில் இருக்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய டவர்தர் ஓரடியில் இந்த மாநாட்டை நல்ல தொடங்கி வைத்து ஆசியுரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய கோயிலூராதம் பாராட்டுதலுக்குரிய டவர்த் நாச்சிபிரதேச சுவாமிகள் அவர்களே இந்த மைய மையப்பிரதேச சுவாமிகள் அவர்களே மற்றும் இந்த நல்ல விழாவிலே அருவரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய பாராட்டுத்திற்கும் கழுதுகை தோழமைக்குரிய சிறவையாடினும் நான்காவது முகா சன்னிதானங்கள் தலத்திற்கும் அடிகள் வருந்தகிவர்களே மற்றும் உரையாற்றுவதற்காக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சுனில் தாஸ் சுவாமிகள் அவர்களே மற்றும் இந்த அடுத்த அமர்வுகளிலே தொடர்ந்து பேசுவதற்காக இங்கே வலி வந்திருக்கக்கூடிய சான்றோர் மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய துறவியர்கள் மக்கள் பாராட்டுதலுக்குரிய அகில பாரத துறையினர் சங்கத்தினர் செயலாளர் ராமநாத சுவாமிகள் அவர்களே ராசாமிகள் அவர்களே மற்றும் கதைவான சரஸ்வதி சுவாமிகள் அவர்களே மேடையில் கூடிய பல்வேறு சான்ற மக்களே இந்த மாநாடு எல்லாம் சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு நல்ல முறையில் ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய தங்குவேத சுவாமிகள் அவர்களே மனோகர சுவாமிகள் அவர்களே அவையிலே வீட்டிருக்கக்கூடிய வேதாந்த மிகுனாளர்களே இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்கிக் கொண்டு நல்ல முறையிலே கடந்த ஒரு ஐந்து ஆறு மாதங்களாக ராது இந்த மாநாடு சிறக்கவும் மாநாட்டின் மூலமாக வெளியிட இருக்கக்கூடிய மலர் சிறக்கவும் அந்த நூல்கள் வெளியிட வரக்கூடிய வகையிலே சிறக்கவும் நல்ல முறையிலே பேரூரா அடியார்கள் கரோடு தங்கியிருந்து நல்ல முறையிலே தொண்டாட்டி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அகிலபாரத்தாரர்கள் சங்க என்னுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய வேதாநாதன் சுவாமிகள் அவர்களே மற்றும் அன்றர் மக்களே இவர்கள் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய பாராட்டுதலுக்குரிய முடிவாளையத்தில் இருக்கக்கூடிய அம்மா மாணிக்கத்தாயோர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இங்கே நம்முடைய தமிழகத்தை பற்றி சேக்லா வருமானு சொல்லுகின்ற போது மா தவம் செய் தெஞ்சிசை என்று சொல்லுவோம் இந்த தென் திசை இருக்கின்றதே இந்த தென் திசை மிகவும் தவம் செய்ததாக இருக்கக்கூடிய தென் திசையை நோக்கி சுந்தரமு வருகிறார்கள் என்று சொல்லுகின்ற போது என்றால் தென்னகத்திலே தான் நம்முடைய தர்மம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய தர்மத்திற்கு தேவையாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய தத்துவங்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன சித்தாந்தமாக இருந்தாலும் வேதாந்தமாக இருந்தாலும் விசிஷ்டாத்வைதமாக இருந்தாலும் தைதமாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் ஒரு விளைநிலமாக ஒரு களனாக அமைந்திருக்கக்கூடியது நம்முடைய இந்த தென்னகம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த காலத்தில் தென்னகம் என்று சொல்லக்கூடியது பறந்துபட்டு ஒன்றுபட்ட நிலமாக இருந்தது அதிலே காலடியில் இருந்த சங்கரதான் இந்த வேதாந்தம் என்று சொல்லக்கூடியதில் மூன்று பிரிவாக நம்ம சொல்லுவார் ஒன்று துவைதம் அத்வைதம் என்று சொல்லக்கூடியதை கேவலாத்வைதம் என்று சொல்லக்கூடியதை சொல்லுவார்கள் அதேபோல விசிஷ்டாத்வைதம் என்று சொல்லக்கூடிய துவதா துவைதம் என்று சொல்வார்கள் இந்த மூன்று வகையான தத்துவங்களை தந்ததாக இருக்கக்கூடிய விஷாத்திற்கு தந்த ராமானுஜர் இந்த மண்ணிலே தோன்றியவர் துவைதத்தை தந்ததாக இருக்கக்கூடிய மத்துவாச்சாரியார் இந்த தென்னகத்திலே தோன்றியவர் தென்னகத்திலே இவர்கள் தோன்றினார்கள் இருந்தாலும் கூட நம்முடைய சங்கர் அவர்கள்தான் அமலில் குறிப்பிட்டதைப் போல இந்தியா முழுக்க வளம் வந்து நான்கு திசைகளிலேயும் நான்கு பெரிய மடங்களை நிறுவி அந்த வேதாந்தத்துக்கு ஒரு ஏற்றம் தந்தவராக இருக்கக்கூடியவர் அப்படி நான்கு பெருமக்களையும் தந்ததாக இருக்கக்கூடியது நம்முடைய தென்னகம் அதேபோல் சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய தெய்வத்தில் இருக்கக்கூடிய சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய மேகண்டாருடைய கொள்கையும் இந்த தென்னகத்திலே தான் தோன்றியிருக்கிறது இப்படி மிகப்பெரிய தத்துவங்களாக இருக்கக்கூடிய இந்த தத்துவங்களெல்லாம் தோன்றியிருப்பதற்கு ஒரு நல்ல தென்னகம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது இத்தகைய காட்டு பின்னாலே இந்த கொள்கைகள் எல்லாம் இன்று சென்று அந்த கொள்கையை தான் விவேகானந்தர் பின்னால் எடுத்துகிட்டு போய் நமக்கு சிகாகோவில் இருக்கக்கூடிய அந்த மாநாட்டில் பேசி அதை வளப்படுத்தினார் அதன் மூலமாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க அந்த வேதாந்த கருத்துக்கள் எல்லா இடத்திலேயும் விரிந்திருக்கின்றன அத்தகைய கருத்துக்களை எல்லாம் அவருடைய சமய கருத்துக்களை எல்லாம் சிந்திப்பது என்று சொல்லக்கூடியது நீண்ட காலமாக நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மரபு அவங்கவுங்க அவங்களுடைய கொள்கையை விரித்திருக்கின்றார் என்பதை ஒரு ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னால் தோண்டியதாக இருக்கக்கூடிய மணிமேகலையினே நாம் பார்க்க அந்த மணிமேகலையில் எல்லா சமயத்தைச் சேர்ந்தவர்களையும் அழைத்து வைத்து அவர்களுடைய சமய கொள்கையெல்லாம் சொல்லுவார்கள் அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு காதையே அந்த சீத்தலை சாத்தனால் இந்த சமயத்திறமரை தகாதை அவரவருடைய சமயம் என்ன அவருடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் அவர்கள் அந்த காலத்தில் சொல்லி இருக்கின்றார் அதையெல்லாம் அந்த நூல்கள் நமக்கு காட்டுகின்றன அப்படி வந்ததாக இருக்கக்கூடிய ஒரு நம்முடைய மரபு தான் இந்த மண்ணிலே தூண்டியதாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மரபு நம்முடைய இந்த வேதாந்த மரபு என்று சொல்லக்கூடியது அந்த மேதான மரபிற்கு ஒரு விளைநிலமாக ஒரு ஆணிவேராக திகழ்ந்தது நம்முடைய கோயில் உருவாகி நிறைய நூல்கள் இருக்கின்றன அந்த நூல்களெல்லாம் இருந்தாலும் கூட அதையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய ஆலவரத்தினுடைய விருதுகளை எப்படி விரித்து கொண்டே போகின்றதோ அதுபோல் விரித்ததற்குண்டான பெருமை வாய்ந்ததாக இருக்கக்கூடியது நம்முடைய கோவில் உருவாகி நம்ம பார்த்தோம்னா இந்த இருபத்தி இருபதாம் நூற்றாண்டில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இருபத்தி பார்க்கின்ற போது அந்த இருபதாம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் ராமகிருஷ்ணனுடைய இயக்கத்தை பார்க்கணும் ராமகிருஷ்ணனுடைய இயக்கம் பார்த்தீங்கன்னா உலக முழுக்க எல்லா பக்கம் விரிந்திருக்கிறது அவர் தொடர்ந்து சிம்மையான சுவாமியினுடைய இயக்கம் வந்தது அதேபோல் தலையான சிறப்பினுடைய சுவாமியினுடைய இயக்கம் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சமயங்களை சேர்ந்ததாக இருக்கக்கூடிய இயக்கங்களும் எழுந்து விரிந்து விரிந்து விரிந்து விருந்து இப்போ அவங்க எல்லாம் இந்திய அளவில் இல்லை உலக அளவில் எல்லா இடங்களையும் விரிந்திருந்து கொண்டாட்டுகிறார் அதற்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடிய வகையிலே நம்முடைய கோயிலூர் ஆதீனம் தான் அமைந்திருக்கிறார் அந்த காலத்தில் இந்த சித்தாந்த மருவ பார்த்தீங்கன்னா நம்முடைய திருவாரூரை ஆதீனத்தின் மூலமாக இருக்கக்கூடிய உலகங்கள் நிறைய இடங்கள்ல ஒரு சின்ன சின்ன பகுதியிலேயும் கூட படங்கள் பெருமை அப்படி வருவதற்கு பெருமை இருநூறு இடங்கள்ல அதற்கு அமைப்புகள் உருவாக்கியது நிறைய இப்போ எந்த ஊர் இருந்தாலும் சரி அங்கெல்லாம் போனோம்னா இன்னும் அந்த மடங்கள் இருக்கு நம்முடைய கொங்கு நாட்டில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இருக்குது அதுக்கடுத்து இருக்கக்கூடிய அங்கேயும் ரெண்டு மடம் இருக்கக்கூடிய இருக்குது இங்கே பக்கத்தில் பொள்ளாச்சி எடுத்துக்கிட்டோம்னா கரட்டூர் மடம் ரெட்டியாரூர் மடம் நம்முடைய கோடிவாளையத்தில் இருக்கக்கூடியது இப்படி அங்கங்கே அங்கங்கே பார்த்தோம்னா நிறைய மடங்கள் இந்த வேளாட்டத்துக்கு சொல்லக்கூடியதான் இருக்குது அதில் ஒரு ரெண்டு தலைமுறைக்கு முன்னால் இருக்கக்கூடிய சாமியில் இப்போ ரொம்ப கொஞ்சம் பேர் தான் நம்ம குமாரவாளையத்தில் கோபாசாமி மடத்தில் இருக்கக்கூடிய சாமிகள் இருந்தாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய காளையார் கோயில் இருக்கக்கூடிய சாமிகள் இப்படி இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை இப்பொழுது குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றன இந்த சூழலில் மீண்டும் ஒரு புத்தாக்கத்தை நல்ல ஒரு இந்த அன்பர்களால் கூறி இருந்து ஏற்பாடு செய்திருக்கக்கூடியது மிகவும் பாராட்டப்பட்டுக்கூடியது ஏன்னா நம்முடைய அந்த தத்துவக் கொள்கைகள் என்ன சொல்லுகின்றன எப்படி நாம் வாழ வேண்டும் என்று வழிகாட்டுகின்றன என்கின்ற செய்தி வெந்தக்கூடிய இந்த தலைமுறைக்கும் போய் சேரும் நம்முடைய அடியில் விருந்தை அவர்கள் போல அடுத்த தலைமுறை எங்கே செல்வது இது தெரியாமல் தற்களித்துக் கொண்டிருக்கின்றான் எந்த பக்கம் போகிறது அவன் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்களே நம்ம எதை நோக்கி போவது நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நோக்கி போய் கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே நம்முடைய இந்த மாதிரி இருக்கக்கூடிய கருத்துக்கள் மக்களிடத்திலே செஞ்சு சேர வேண்டும் அதுக்காக ஒவ்வொருத்தரும் அவர் அவருடைய தத்துவ அங்கு வைத்திருக்கின்றார்கள் அதில் சித்தாந்தத்துக்கு அது ஒரு காலத்தில் வேதாந்தம் என்று சொல்லக்கூடிய வடமொழி வேதாந்தத்தை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற போது அதில் நிறைய கட்டுக்கோப்புகளை வைத்திருந்தார்கள் இன்னார் தான் கற்றுக்கொள்ளணும் இதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இத்தனைய கடற்பாடுகள்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடு மாதிரி சை நூல்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நிறைய கோட்பாடுகள் இருக்கங்களெல்லாம் இருந்து கொண்டிருந்தன அதை மாற்றுவதற்கு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னால் மரமிலடிகள் ஞானியாரடிகள் இவர்கள்லாம் சேர்ந்திருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார் சைவ சித்தாந்த பெருமன்றம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார் அதன் காரணம் என்னாச்சு சைவ சித்தாந்தம் நான் என்ன அது ஏன் கற்றுக்கணும் அப்படி இருக்கக்கூடிய நூல்கள் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதினாலு சாத்திர நூல்களை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு முயற்சி வந்தது அதனால் என்னாச்சு மீண்டும் சைவ சித்தாந்தம் என்று சொல்லக்கூடியது இப்போ தமிழக வந்து நிறைய பேர் சித்தாந்தத்தை பற்றி அறிந்து கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கிறார் அதே மாதிரி நம்முடைய இந்த வேளாங்கம் என்று சொல்லக்கூடியதை தமிழைப்படுத்தியது என்று சொன்னால் எதற்காக சொன்னால் ரெண்டு காரணம் ஒன்று அது குறிப்பிட்டவர்கள் மட்டும்தான் பிறப்பினை இந்த பிறப்புடைய பிறப்போடு தொடர்புடையது என்று சொல்லக்கூடிய நிலையிலே குறிப்பிட்டவர்கள் மட்டும்தான் இந்த வேதாந்தத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையினை மாற்றி எல்லோருக்கும் இந்த வேதாந்தம் பொதுவானது என்று சொல்லக்கூடிய வகையிலே புதுமைப்படுத்தக்கூடிய வகையிலே நம்முடைய கோயில் விராதினம் ஆண்டவசாமியில் அவர்கள் நல்ல முறையில் முயற்சி அந்த முயற்சி எடுத்ததனுடைய காரணமாகத்தான் எல்லாரும் பிறவியாகிறார் எல்லாரும் திருமணங்களை அமைக்கிறான் எல்லோரும் வேதாந்தத்தை படிக்கலாம் வேதாந்தத்தை போதிக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு பொதுமை மனப்பான்மையை உருவாக்கக்கூடிய வகையில் வந்த காரணத்தினால தான் இந்த வேதாந்தம் என்று சொல்லக்கூடியது தமிழகத்தில் பல இடங்களில் வெதையும் சிறந்து விளங்கி அவங்க அப்படியே சாங் சொல்லுங்கிற போது சொன்னாங்களே அதில் இருக்கக்கூடிய அந்த வீரசுப்பையை சாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களே மிகப்பெரிய ஒரு சண்ட மாறுதம் என்று சொல்வார் அவர் மேடையில் நின்று அவனுடைய முடக்கத்தை கேட்டோம் என்று சொன்னால் இப்போல்லாம் நாம் ஒளிவெறிக்கி வச்சு நாம் கேட்டோம் அவர் ஒளிவெடுக்க வேண்டியதில்லை இந்த அக்கவங்களுக்கு அத்தனை பேர் உட்கார்ந்து இருந்தாலும் கேட்கக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய ஒரு பெருமை வாய்ந்தவர் அப்படிப்பட்ட அந்த பெருமக்களெல்லாம் இருந்து வளர்த்தியதாக இருக்கக்கூடிய இந்த வேதாந்தத்திற்கு ஒரு நல்ல ஏற்றம் தருகின்றார் சாமி அவர்கள் சொன்னதைப் போல நம்முடைய திருமணம் சைவ சித்தாந்தம் வேதாந்தம் வேலசைவம் என்று சொல்லக்கூடிய மூன்றுக்கும் ஒரு பாலம் அமைக்கக்கூடிய வகையிலே திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றார் சாமிலிங்க பெருமான் வந்திருக்கக்கூடிய மரபு சைவ சித்தாந்த மரபு மைகண்டாருடைய மரபிலே வந்தார் அதேபோல அவர்களுடைய வழிபாட்டுக் கொள்கை என்று சொல்லக்கூடியது வீரசைவா வழிபாட்டுக் கொள்கை அதே சமயத்தில் அவர்கள் எளிதாக இருக்கக்கூடிய நூல்கள் நான்கு கொலை மருந்தல் வைராக்கி சதகம் வைராக்கிய தெய்வம் அவிரோதமுந்தியார் என்று சொல்லக்கூடிய நான்கு நூல்கள் அந்த நான்கு நூல்களில் ரெண்டு நூல்கள் வைராக்கிய சதகமும் வைராக்கிய தெய்வமும் நம்முடைய வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய சாத்திர நூல்களில் பதினாறு நிலை ரெண்டு நூல்கள் அவருடைய சீடர் கர்நாடக மன்னராக இருந்து புறவையற்றி இங்கே வந்து சாந்தனியின் சங்க சீதராஜன் குமாரதேவன் என்று சொல்லக்கூடிய எளிதிலாக இருக்கக்கூடிய மகாராஜ பொருள் வேதாந்த பாடமாக ஒருமைப்பாடு சமதம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய சுத்த சமரசம் என்று சொல்லக்கூடியது அதுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய வகையிலே நம்முடைய சான்றின் சாமிகள் அந்த காலத்திலேயே அபிர்வாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கையை மேற்கொண்டார் அபிர்வாதம்னா என்ன அந்த காலத்தில் நம்முடைய சமயங்கள் அதிகமாக இங்கே பகுதியில் தினகத்தில் ஆட்கொள்றது மூணு தான் ஒன்று வேதாந்தோம் இன்னொன்று சித்தாந்தம் இன்னொன்று வீரசம் என்று சொல்லக்கூடியது இது தமிழில் பெருசா மற்றவர்களது பெருசா என்று சொல்லக்கூடிய ஏற்றத்தால் வந்தபோது அவர் சொன்னார் எம்மதத்தோடு எவ்வளவு நிட்டு சீனும் சம்மதமே நபர்க்க என்று உண்டிய என்ன வரணும் தற்கோதம் ஆய்க்கு மேல் உண்டிய நாம் போகின்றோமே அந்த நேதிகளில் யாதனின் யாதனின் நீங்கியான் மோதல் அதனின் அதனின் இளன் என்று சொல்லக்கூடிய அந்த நேதிகளில் நாம் சொல்கின்ற அப்படின்னு போக யான் எனது என்று சொல்லக்கூடிய செருக்கு அறிக இந்த செருக்கறுக்கூடிய நிலையிலே நீங்கள் அந்த தத்துவ கொள்கையை நீங்கள் போக வேண்டும் என்கின்ற காரணத்தினால் சொன்னதனால இந்த மூணு சமய கொள்கைகளோடையும் சாந்தலி சாமிகள் அவர்கள் இணைந்து அதில் இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய தொண்டினை ஆற்றி இருக்கின்றனர் அவருடைய வழியில் வந்த காரணத்தினால்தான் நம்முடைய நாதியினமும் பல்வேறு சமயத்தை நல்ல முறையிலே ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய வகையிலே சென்று கொண்டிருக்கின்றனர் அத்தகைய வகையிலே நாம் வேதாந்தமான அட்டை நாம் இங்கே கண்டுகொண்டிருக்கின்றோம் மீண்டும் அது எல்லா வர வேண்டும் முதல்ல சொந்த மாதிரி வேடசம்பூரிலேருந்து ரெட்டியாரூர்லேருந்து கரெக்டூரில் இருந்து கோடிவளைத்துலேருந்து இன்னும் கோவையில் பல இடங்கள் இருந்தது அந்த இடங்கள் இருக்கக்கூடியதான் அடுத்த தலைமுறைக்கு எளிமையான முறையை கொண்டு சேர்ப்பது நம்முடைய கடப்பாடு அதில் நம்முடைய வேதாந்தான சுவாமிகள் அவர் நல்ல மகிழ்ச்சி செய்தார் ஆண்டுகள் நம்முடைய திருமணத்தில் கைவல்லியும் எப்படி நீங்கள் நிறைய பார்ப்போம் பாபநாஸ்தர் பார்த்தீங்கன்னா விக்ரமசிங்கபுரத்தில் ஒவ்வொரு வருஷமும் இங்கே சைவிசு அந்த ஓவு நடக்கும் பன்னிரெண்டு சா பதினாலு சாத்திரங்களை சொல்லுவாங்க சைவிஸ் அந்த கொள்கையை சொல்வார்கள் அதே மாதிரி சாமியை செய்கிறாங்க கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து அந்த கைவல்லிய வகுப்பு என்று சொல்லக்கூடியது வைத்திருக்கின்றார்கள் ஒரு வாரம் பத்து நாள் நடத்துவாங்க அது இப்போ வரக்கூடிய எண்ணிக்கை பத்து பேர் பதிஞ்சு பேர் வந்தாலும் பற்றி அதை பற்றி அவளை தொடர்ந்து நடத்தி வருகின்றார்கள் கைவெல்லியை என்ன இந்த கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய செய்தி அவர்கள் தொடர்ந்து நடத்தி வருகின்றார்கள் அதே போல் இந்த மாநாட்டுக்காக நல்ல முறையில் அந்த மலர் வெளிவருவதற்கும் நல்ல முறையில் யாராவது கொண்டாட்டி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை போன்றவர்களுக்கு அங்கே வரவங்களாம் பார்த்திங்கன்னா பெரியவங்க இல்லை இந்த கைவள்ளி வகுப்பு நமக்கு அவர்கள் வரக்கூடியதில் இளைஞர்கள் கல்லூரியில் பேராசிரியராக இருக்கக்கூடியவர்கள் படித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள் வருகின்றார்கள் அதில் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றனர் எளிமையான அந்த இளைஞர்களுக்கு புரியக்கூடிய வகையில் அவர் சொல்வார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையில் சாமிகள் நல்ல ஒரு மகிழ்ச்சியில் இருக்கின்றார்கள் அவர்கள் தன்னுடைய தங்கவேல் சாமிகள் மனோகர் சுவாமிகள் கொண்டிருக்கக்கூடியவர்கள்லாம் நல்ல முறையில் குறைந்திருக்கின்றார்கள் அம்மா அவர்கள் நம்முடைய வயதான காலத்திலேயும் கூட இதற்காக ஒரு நல்ல இந்த நிகழ்வையை ஏற்படுத்துவதற்காக துணை பிரியம் என்பதற்காக யாராவது உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த மாநாடு சிறப்பதற்கு துணை நிறுவனம் வளனையருக்கும் எல்லாமல்ல இறைவனுடைய திருவள்ளுவர் எல்லா வளங்களையும் நல்க வேண்டும் என்று வாழ்த்து நிறைவு செய்கின்றோம் அவர்களை திருவடிக்கை வணங்கி வைணவம் வேதாந்தம் இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் இந்து மதம் இந்து சமயம் சமயம்னா நடைமுறை மதம்னா கொள்கை மதத்துக்கும் சமயம் வார்த்தைக்கும் இதுதான் வித்தியாசம் மதம் என்பது கொள்கை என்று பெயர் இப்போ மதம்னா ஆகாதுன்னு பல பேர் சொல்லுகிறார்கள் மதம்னா ஆகாது மதம் யானைக்கு குடிக்க வேண்டியது அந்த மனுஷனுக்கு குறிக்கலாமா அப்படின்னு கேட்க வரலாற்ற மதம் தான் மதமா மதம் இல்லாம சமயம் இருக்க முடியாது ஒரு வார்த்தை சம்மதம் இந்த வார்த்தை சம்மதம் சம்மதம் இஸ்லாமிய சம்மதம் என்ன மதம் அரசியல் தலைவர்கள் சகட்டு மீனி பாதி கொள்கைக்கு தத்துவ ஆராய்ச்சிக்கு பேரு மரம் விபூதி என்ன என்ன திருமண என்ன என்ன அப்படிங்கிறதுலாம் மதம் பூஜிக்கிறன்னு விட்டுக்கிறன்னு அது ஒழுகலாக ரெண்டு வார்த்தைகள் ஒழுங்கை அதுதான் ரிலிஜன் சமயம் உலகம் அதுதான் சமயம் அதனால இந்த மண்டத்தில் சைவம் ஒரு பெரிய பெரிய வேதாந்தம் என்பது வேதாந்தம் சங்கராச்சாரியம் வேதாந்தி போவார்கள் பெரும்பாலும் சிவப்பற்ற இருப்பார்கள் பெருமாவது பெருமான் கோயிலாளர் புறபத்தையும் வைணவத்தையும் வேதாந்தத்துல ரெண்டு மரபு உங்க சஸ்கிருத மரபு உங்க தமிழ் மரபு சம்ஸ்கிருத மரபு பெரும்பாலும் அந்த மரபாக காந்தியம் சரிங்க பிராம வேதாந்த சாமியாக இருக்காது வைஷ்ணவசாமியா கிடையாது சைவசாமியா கிடையாது சைவசாமியா இருந்தால் குறிப்பிட்ட சில ஜாதிகள் தான் இருக்கும் எல்லா ஜாதியாக வைஷ்ணவ ஜாதி இருக்க மாட்டேன் மேலே பிராமண தொடங்கி கீழே தலிதர்கள் வரையாக பார்த்துட்டு போனால் மேலே இருக்கிற ரொம்ப அதிகம் கீழே போக போக ஜாதி இருக்கிற சாங்கல் குறையும் வேதாந்தத்தில் அப்படி கிடையாது வேதாந்தத்தில் சரவாதிக்க ஜாதி வித்தியாசம் பாராட்டாது வேதாந்தம் அது தமிழ் மாதிரி கோயிலூர் மரம் தான் தலைமை மரம் கோவிலூர் மரங்கள் இது தமிழ் மரம் சாண்டிகளில் இருக்க ஒரு காலத்தில் நூற்றம்பது இடம் ரூபாய் மடங்களுக்கு மேலே இருந்ததெல்லாம் இப்போ ஒரு பதினஞ்சு கோடி மடங்கள் இருக்கிறது எங்கே போட வேட்டீர்கள் என்று கேட்டால் கோயிலூரில் படம் கேட்டது தான் ஒரு கௌரவம் வட இந்தியாவில சம்ஸ்கிருதத்திலையும் கோபும் பத்தி என்று ஒரு அங்கீகாரத்தை சம்ஸ்கிருத நூல்களிலேயே கொண்டுகிறார்கள் அப்பேற்பட்ட மரத்தில் வந்து வேதாந்த தமிழ்நூல்களில ரெண்டு ராயங்கள் தாண்டவராதையார் தத்துவராத ரெண்டு பேரும் நூல் செய்கிறார்கள் வேதாந்த தமிழ்நூல்களில் இந்த ரெண்டு பேர் செய்த நூல்கள் தான் ரொம்ப ஏழ்மையானது எளிமையானது அனைவருக்கும் புரியக்கூடியது தமிழ் பண்ணியதற்கெல்லாம் கூட கொஞ்சம் புடித்தமான நூல்கள் தத்துவராயர் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் எலும்பூரில் மடத்தில் இருந்தவர் அந்த தத்துவராயர் மதத்துக்கு வல்லலா ராமகிருஷ்ணா போயிருக்கிறார் வடலூர்லேருந்து சிதம்பரம் போட்டோம்னா அந்த காலத்தில் எறும்பூர் உயிரம்தான் போவார்கள் அப்போ தத்தவராய படத்திலே சாமி போயிருக்கிறாரு தத்துவராயத்தை பற்றி சென்று நல்ல செய்திகளை பண்ணலாம் சொல்லியிருக்காரு அது ஒரு மக்கள் தாண்டவராயனை பொறுத்த வகையில் கைவினை நிவரம் தான் சாமிகள் நல்ல டெய் பயசாமிகள் கோயிலும் சாமி நல்ல உதாரணம் சொன்னார் திருவாசியத்தை சொன்னார் திருவாசனம் மனப்பாடம் செய்வதற்கு எளியது தேவாக்க மனப்பாடம் செய்து ஒப்பிக்கிறது கஷ்டம் திருவாசனத்தை ஒப்பிக்கிறது சுகம் அதே மாதிரி மற்ற நூல்களை கைவல்யம் மனப்பாடம் செய்வதற்கு ஒத்தது மிக எளிமையானது வேதாந்த நூல்களில் கைவல்யம் கொண்டது தான் இவ்வளோ எனக்கு நூற்று கணக்கான அமைப்புகள் இருக்கிறதுக்கான ஒரு பத்து வயசு இருக்கும் போது பாட்டனாக தான் அவர் சொல்லியிருக்கிறார் இந்த கைவழியை பற்றி தன்னை எது திரும்ப கூட வேண்டியாவே பாட்டு தன்னை உரிய கணக்கொரு வேடிக்கை பாட்டு இது ரெண்டுக்கும் நடுவில் திருமூலருக்கும் வரலாற்று நடந்த தான் தன்மை எளிதைப் பற்றி தான வாழ்கிறாரு முதல் மாநாட்டில் கலந்துகிறார் எனக்கு வாய்ப்பு இல்லை தியாகராஜன் ஒரு துறம் போயிருந்தார் வாயில் என்பவரை பார்த்து நமக்கு தெரியாமல் நினைச்சேன் ரெண்டாவது மாநில மாநாட்டை சுவாமிகளே கோவில் கோயிலோடு நடத்துகிறாங்க அந்த மாநாட்டில் ரெண்டு மூணு வந்து முன்னாள் மூணாவது மாநாட்டுக்கு எனக்கு வர ஏழாவது ஆராய்ச்சிக்காக தந்தை விளையாடுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது எல்லாரும் மகிழ்ச்சியுடைய ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் மதங்களிலே பழமையான மனம் இருந்து வரும் உலக மதங்களிலே அ methyl என்னை plane lle Whose ரும் சிறி dependeார். έழுரு inflamm delicious. பிhalt Choice. 愲eni Qatar. society. magari WordPress is a nice rê Agg CSS.க் கடிப들이.서� quotid luned hate. contexts Hinterut food you enjoyed niinhã tö Од знать. Rut на neutPH dive. lleva'? stiff上 своей line. deci political has declined.uz haanız 조금 ligne bas У க destruction. collaborators elevator.ket mismatches aerospace one. questo is a principally human. 있으면 Express my freedom. Mister estran дан script.geld dar Ravidd utilizes. importance to 친구 carrier .OD mai limitationsifiers.iciency notices if anyone can do this. on a secure way. asks ப difference. அதனால மத மாற்றம் என்பது சட்ட கிடந்தது சம்பிரதாய கட்டம் இருக்கிறது ஜாதி மாற்றம் என்பது முடியாது சம்பிரதாயத்தையும் முடியாது செட்டியாரா பிறந்தாலும் செத்தாலும் செட்டியாக செட்டியாக இங்கே நடக்கும் ஒரே முடிஞ்சாலும் நடக்காது அதனால அடுத்த ஜென்மத்தில் வேணா இங்க வேற ஜாதியை பிறந்தது வேண்டிய அதனால இந்து மதத்தில் பிறந்ததுக்கு நீங்கள்லாம் பெருமைப்படங்க இந்து மதம் ஒரு சமசம் அதனாலே இந்த பெருமையுற்று இந்த மதத்தை கண்டுபிடித்து இதற்கு எந்த விதத்தாலும் அரசியலால் அந்நியர்களால் ஒரு துன்பம் ஏற்படாமல் இந்த மதத்தை நாம் கட்டி காத்தும் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறது சரளமாக ஏற்றப்படுகிறது என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையை பெருஜோதி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே இந்த தமிழ் வேதாந்த பாடங்கள் எல்லாம் மிகச்சிறந்த அளவில் ஒரு கலாச்ச கலாசாலையாக கோவிலூர் மடத்திலே மிக பெருமை வாய்ந்ததாக நானூறு சன்னியாசிகளுக்கு மேல் இந்த பாடங்களை எல்லாம் படித்து கொண்டிருந்தார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருந்த இந்த வேதாந்த பாடங்களெல்லாம் சில காலங்களுக்கு முன்னாலே ஒடுங்கி போயிருந்தது இன்றைக்கு இந்த நான்காவது மாநில மாநாடு மிகச்சிறப்பாக பல்லாயிரக்கணக்கான பேர் சோழ்ந்து நடக்கின்ற காரணம் என்னவென்றால் அந்த தாற்பயத்தில் இருக்கக்கூடிய உண்மைதான் அதை வெளிக்கொண்டு வந்த கோவிலு மனத்திற்கு நம்முடைய தமிழ்நாடு என்ன செய்தாலும் அதுக்கு கைமாறாக இருக்க முடியாது என்ன செய்ய முடியும் என்று யோசித்து பார்த்தோம் கைவல்லியத்தில் சொல்வது போல் ஒரு நமஸ்காரம் மட்டும்தான் நம்ம செய்ய முடியும் அதற்கு மேலே எதுவும் செய்ய முடியாது இருந்தாலும் இந்த கோவிலூர் திருமணத்தை பல நூற்றாண்டுகளாக இந்த வேதாந்த பாடங்கள் பாடங்களை பொக்கிசமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேதாந்த கலாசா கலாசாலைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தோம் நம்முடைய பிரம்மச்சாரியவர்கள் ஒரு தட்சிணாமூர்த்தி ஆதி குருவாக விளங்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி பெஞ்சில் டிராயிங்காக வரைந்து கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தோம் அதன்படி இந்த தட்சிணாமூர்த்தி திருவுருவத்தை அந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கைவெளியை நமது நாலாவது மாநில மாநாட்டத்திற்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற மாநாட்டை துவக்கி வைத்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சீர்வளர் ஸ்ரீ மையப்ப ஞானதேஸ்வரி சுவாமிகள் அவர்களை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற பேரூர் ஆதினம் தவத்தர் முருகாசல் அடிகார் அவர்களை வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிறவை ராதீனமும் தவத்திரு அமர் குருவ சுவாமிகள் அவர்களை நிகழ்ச்சியில் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தாதி ஆனந்த சுவாமிகள் வருகை கலந்து கொண்டு தமிழகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்காக வருகை தந்திருந்த அருளாளர்களை வருகை தந்திருக்கின்ற ஆன்மீக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற ரெட்டியார் பழனியப்ப சுவாமிகள் அவர்கள் சார்பிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பழனிசுர சுவாமிகள் உட்பட வருகையில் இருந்திருக்கின்ற ஆண்டவர்கள் சான்றவர்கள் ஆன்மீக அதேபோல வருகையிலிருந்து சிறை பெற்றுக் கொண்டிருக்கின்ற நாணயம் வாயுகின்ற ஆனந்தம் இது போன்ற நிகழ்வுகளை இங்கே அடைவதற்காகவும் சத்தியத ஆணங்களை அணியவும் இங்கே வருகை தந்து இந்த கருத்துறையெல்லாம் ஏற்பதற்காக எங்களெல்லாம் வருகை தந்திருக்கின்றீர்கள் இங்கே நான் வருகை தந்தபோதே பல்வேறு கருத்துக்களை எல்லாம் நம்முடைய சுவாமிகள் பேசிக்கொண்டிருந்தார்கள் எங்களை பொறுத்தவரை நம்முடைய நாடு அமைதியாக இருக்க வேண்டும் தமிழகம் அமைதிப்பூக்காக இருக்க வேண்டும் மக்கள் எல்லா காலமும் எல்லா வளமும் பெற வேண்டும் அதேபோல் சந்தோஷமாக வாழ வேண்டும் பெறருக்கு உதவிகளை செய்ய வேண்டும் என்பது தான் நம்முடைய அனைவருடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இங்கே பல்வேறு கருத்துக்களை இங்கே வந்திருக்கின்ற சுவாமிகள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள் அந்த வகையில் இன்றைக்கு தமிழக அரசே தாபரப்பிறமை ஆட்டில் மகா புஷ்கரம் நிகழ்ச்சி கூடிய விரைவில் நடத்தி இருக்கின்றது அந்த நிகழ்ச்சி என்பது தமிழகமே உற்று பார்க்கின்ற அளவில் இருக்கின்ற சொல்லிக்கொள்ள கடமை பெற்றிருக்கின்றேன் ஆகவே இப்படி பல்வேறு சுவாமிகள் எல்லாம் இணைந்து இதுபோன்ற திட்டங்களையெல்லாம் செயல்படுத்துகின்ற போதுதான் நாம் அமைதியாகவும் வளமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு ஒரு வாழ்வு அமையும் இதுபோன்ற நிகழ்ச்சியில் நடத்திருக்கிறவர்கள் அனைவருக்கும் நானும் உங்களுடன் இணைந்து இந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பது ஏன் பெற்ற மகிழ்ச்சி என்னை பொறுத்தவரை இங்கே எங்களோடு இருந்து இன்றைக்கு தவ திரு தா சுவாமிகளாக இருக்கின்ற சுவாமிகள் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை சொன்னார்கள் இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு சுவாமிகளை பற்றியும் அவர்கள் எதற்கெல்லாம் பாடுபட்டிருக்கின்றார்கள் என்கிற நல்ல பல செய்திகளை சொல்லியிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த அருளாசியை பெறுவதற்காக நீங்கள் எல்லாம் அனைவரும் வந்திருக்கின்றீர்கள் உங்கள் அனைவருக்கும் தமிழக அரசின் சார்பில் நான் மிக முதலமைச்சர்களுடைய சார்பிலையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் முழுக்க உரித்தாக்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இங்கே நீங்கள் வருகிற்கின்ற நீங்கள் அனைவரும் இந்த அருளாசியை பெற்று நீங்கள் அனைவருமே எல்லா வளமையெல்லாம் மனவு பெற வேண்டும் என்று நம்முடைய சுவாமிகளினுடைய அன்போடு நானும் நம்முடைய அவர்களிடத்தில் ஒரு அருளியம் வாங்கிக் கொண்டு உங்களுக்கும் நலமும் பலமும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்பு நன்றி கூறி வெளிவருகிறேன் நன்றி சத்குருநா